அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்போது அவரிடம் நலம் விசாரிக்க நபிஹா அலி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் அவர்களுடன் அப்துல் ரஹ்மானி அலி அல்லாஹும் அவர்கள் அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாஹூம் அவர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் அவரிடம் நபி சொல்லாஹு அலிகின் வசல்லம் அவர்கள் வந்தபோது அவர் மயக்கத்தில் இருந்தார் அவர் இறந்து விட்டாரா என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் அவரின் நிலை கண்டு அழுதார்கள் நபி சொல்லுல்லாஹும் அலிகுல் வசல்லம் அவர்கள் அழுவதை கண்ட மக்களும் அழுதார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களா நிச்சயமாக அல்லாஹ் கண்களின் கண்ணீருக்காக வேதனை செய்ய இதையும் கவலைப்படுவதற்கும் வேதனை செய்ய மாட்டான் எனினும் புலம்பி அழுவதால் தான் வேதனை செய்வான் என்று கூறி தன் நாவை சுட்டி காட்டிவிட்டு அல்லது இரக்கம் காட்டுவான் என்றும் கூறினார்கள் நான்கு முஸ்லிம் ஒன்பது